பாடம் இருநூற்றி அறுபத்தி மூன்று பொய் சாட்சி கூறுவது கடுமையாக தடுக்கப்பட்டதாகும் அல்லாஹ் கூறுகின்றான் பொய் கூறுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் உமக்கு தெளிவு இல்லாத ஒன்றை பின்பற்றாதீர் பதினேழாவது அத்தியாயம் முப்பத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் எந்த சொல்லையும் அவன் சொல்வதில்லை அதனை பாதுகாப்பதற்கு தயாராக உள்ள கண்காணிப்பாளர் அவனிடத்தில் இல்லாத நிலையில் ஐம்பதாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக உமது இறைவன் கண்காணிக்கும் இடத்தில் உள்ளான் எண்பத்தி அத்தியாயம் பதினான்காவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் பொய் சாட்சி கூற மாட்டார்கள் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் எழுபத்தி இரண்டாவது வசனம்